வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறு நற்றனையின் பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்காக திருநின்றூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேனைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய்தரவணன் நேற்றைய கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று இரண்டாயிரத்தி ஆண்டின் லோக்சபாவின் சபாநாயகர் மீரா குமார் இரண்டு இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரு நகரத்தில் அமைந்துள்ளது மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பால்காப்பு அவையின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்றைய தின கேள்விகள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது இரண்டு நூறு காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது மூன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்